நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லா அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திட்டம் திறமை செயலூக்கம் இம்மூன்றும் பட்டம் பதவியே பதவியை பெற்றுத்தரும் நாலெட் இஸ் பவர் அறிவே ஆற்றல் யார் எதை சொன்னாலும் நம்பாதே சிந்தித்து நல்லதை ஏற்றுக்கொள் கல்வி கேள்விகளால் பெற்ற அறிவோடு உண்மை அறிவும் உடையவராக இருத்தல் வேண்டும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்கிறார் வள்ளுவர் அதாவது ஒருவனுக்கு அழிவு வராமல் காத்துக்கொள்ளும் கருவி அறிவாகும் அது மட்டுமல்லாமல் பகைவர் உள்புகுந்து அழிக்க முடியாத கோட்டை என்றும் அறிவின் பெருமையை மிக அழகாக கூறுகிறார் வள்ளுவர் பொன்னியூர் என்ற ஊரில் ஜனா சுருதி. என்ற இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து இணை பிரியாத நண்பர்கள் ஜனா திறமையாக சம்பாதித்துக் கொண்டு வருவார் சுருதி, அதை வாங்கி நிம்மதியாக சாப்பிடுவான் உள்ளூரில் பஞ்சம் ஏற்பட்டது அதனால் வருமானம் கட்டுப்படியாகவில்லை ஆதலால் வெளியூர் சென்று வியாபாரம் செய்து பிழைக்க இருவரும் முடிவு செய்தனர் இருவரும் குதிரையில் ஏறிக்கொண்டு பல ஊர்களையும் கடந்து ஏமளு என்ற ஊரை அடைந்தனர் ஊர் எல்லையில் உள்ள சத்திரம் ஒன்றில் தங்கின ஜனா சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொண்டார் ஸ்ருதி நான் இங்கே ஓய்வெடுக்கிறேன் நீ ஊருக்குள் சென்று வியாபாரம் செய்துவிட்டு வா என்று கூறினா நண்பனை அனுப்பி வைத்தான் சுருதி மிகவும் வெகுளி யார் எதை சொன்னாலும் ஏமாந்து விடுவான் இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விழிப்பான் இருந்தாலும் அவனிடம்தான் காசு இருந்து ஆயிரம் பொற்காசுகளை குதிரையின் சேனத்தில் மறைத்து வைத்துக் குதிரையில் ஏறி நகரை நோக்கி சென்றான் ஊருக்குள் சென்றதும் வீதியில் எதிரே ஒருவன் வந்தான் இந்த குதிரை விலைக்கு கிடைக்குமா என்று கேட்டான் விலைக்கு தர தயார் விலை மிக அதிகம் உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் சுருதி நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று மேலும் வினவினான் சுருதி என் பெயர் வில்வன் ஆடுகளை வெட்டி இறைச்சி விற்கும் கசாப்பு கடை நடத்துகிறேன் விலையை கூறு என்றான் வில்வன் சுருதி குதிரையின் விலை ஐநூறு பொற்காசுகள் என்றான் அரேபிய குதிரைகளே இருநூறு பொற்காசுகளுக்கு கிடைக்கின்றன உன் குதிரை என்ன பெரிய அதிசய குதிரையா சரி சரி பரவாயில்ல இதோ நீ கேட்ட ஐநூறு பொற்காசுகள் குதிரையை கொடு என்ற ஐநூறு பொற்காசுகளையும் எண்ணியும் கொடுத்தான் பொற்காசுகளை பெற்றுக் கொள்வதற்காக சுருதி குதிரையை இறங்கினான் சேனத்தில் தான் வைத்திருந்த பணப்பையே எடுக்க சென்றான் வில்வன் இந்த குதிரையை நான் பணம் கொடுத்து வாங்கிவிட்டேன் இப்போது குதிரை எனக்கு சொந்தம் என்று கூறிவிட்டு குதிரை மேல் ஏறி விரைவாக சென்று விட்டான் ஆயிரம் காசுகளை இழந்த சுருதி மிகுந்த ஏமாற்றத்துடன் சத்திரத்திற்கு வந்து சேர்ந்தான் நடந்தவற்றை நண்பனிடம் கூறினான் அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது ஜானாவுக்கு அவனுடைய சோக கதையை கேட்ட ஜானா ஏளனமாக சிரித்தான் இந்த ஊரினர் பயங்கர எத்தர்களாக இருப்பர் போல் தெரிகிறதே சரி இருக்கட்டும் உன்னிடம் குதிரையை வாங்கியவனின் பெயர் என்ன என்று கேட்டான் ஜானா கசாப்பு கடை வில்வன் என்றான் சுருதி உடனே நண்பனிடம் இருபத்தி பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு வில்வனின் கசாப்பு கடையின் முன்பாக போய் நின்றான் ஜனா கடையில் நான்கைந்து ஆட்டு தலைகள் தொங்கிக் கடை திண்டில் வில்வனின் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஜனா ஒரு தலையின் விலை என்ன என்று கேட்டான் ஒரு தலை ஒரு பொற்காசு எத்தனை தலைகள் வேண்டுமானாலும் கிடைக்குமா என்றான் ஜனா ஆகா தாராளமாக கிடைக்கும் இதோ இருபத்தைந்து பொற்காசுகள் இருபத்தைந்து தலைகள் கொடுங்கள் இப்போது இங்கே இருக்கும் தலைகளை எடுத்துப்போ மீதியை நீ இருக்கும் இடத்தை சொல் அே அனுப்பி வைக்கிறேன் என்றான் வில்வன் அதெல்லாம் முடியாது இங்கு தொங்கும் தலைகளுடன் கடையில் உள்ள உன் குழந்தைகளின் தலையையும் வெட்டி கொடுக்க வேண்டும் என்றான் ஜனா தலைகள் என்று பேசினோம் ஆட்டு தலைகள் என்று கூறவே இல்லை எனக்கு குழந்தைகளின் தலையையும் கொடுக்க வேண்டும் என்றான் ஜனா கசாப்பு கடைக்காரன் அதிர்ச்சியில் நடுங்கினான் இவன் நம்மை விட கில்லாடியாக இருக்கிறானே எக்கச்சக்கமாக வாக்கு கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று மிகவும் பதறினான் வில்வன் ஐய ஏதோ முட்டாள்தனமாக வாக்கு கொடுத்து விட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான் வில்வன் ஜனா சேச்சே நீ கூறுவது எதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான் முதலில் தலைகளை கொண்டு வா என்று கடுமையாக கூறினான் ஜனா வில்வனுக்கு அப்போதுதான் தான் காலையில் குதிரையை ஏமாற்றி வாங்கியது நினைவிற்கு வந்தது ஏமாந்தவனின் நண்பன்தான் இவன் என்பதையும் புரிந்து இவனிடம் தனது ஜம்பம் பழிக்காது என்பதையும் புரிந்து ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் வெளியூர்காரர் தானே என்று நினைத்து குதிரைக்காரனான உனது நண்பரை ஏமாற்றி விட்டேன் என்றான் வில்வன் குதிரையையும் சேனத்தில் இருந்த ஆயிரம் பொற்காசுகளையும் தந்து விடுகிறேன் என்றான் வில்வன் என்னை இத்துடன் விடுங்கள் என்று மன்றாடினான் சரியன சம்மதித்து குதிரை மற்றும் பணப்பையையும் வாங்கிக் கொண்டு சத்திரத்திற்கு திரும்பினான் நண்பனின் ஆற்றலை எண்ணி வியந்தான் சுருதி தானும் ஜனாவை போல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் சுருதி அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ஏனும் இள என்கிறார் திருவள்ளுவர் அறிவுடையவர்கள் எதுவுமே இல்லாதவராயினும் எல்லாம் உடையவராகவே கருதப்படுவர் அறிவில்லாதவர்கள் எல்லாம் உடையவராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றுமே இல்லாதவராக கருதப்படுவர் என்று அழகாக வள்ளுவர் கூறுகிறார் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி